भवति देवो हरिहर ிவகோவிம்ோோ நல்குலாம் பிரணன் ஸோதம் ஸ்வீயம் சௌந்தர் சுஹி நகி கன்யே துணயிட்டு கவீந்திர கடமையோ அமலா யாதி மனசா தவோபி துமா அப்பவீ பன்னெண்டாவது அம்பாடிய அழகுனுடைய பிரவாகம் அழகுன்னா வெறுமன சாரீரிகமான அழகு மட்டும் இல்லை அது விசேஷமாக ஒரு மனுஷால் எல்லோரையும் காப்பாற்றணும் என கூடியதான கருணை மனுஷன் அவ தப்பு பண்ண தான் ஏன் அவளுடைய மனசு எப்படி ஏற்பட்டிருக்கு உபாத்யாமேவ மனுஷிய லோகம் புண்ணியமும் பார்ப்பமும் சேர்ந்துதான் அவன் பறந்திருக்கான் புண்ணிய வாசனைகளும் இருக்கு அவன் மனசுல கெட்ட வாசனைகளும் இருக்கு அப்பப்ப கெட்ட வாசனைகள் வரும் பொழுது அவன் கெட்ட வழியில் தான் போறான் ஆனா அவனையும் திருத்தி நல்ல வழி கொண்டு வரணும் அவனும் முன்னேறதுக்காக வேண்டியதான வசதிகளை தயார் பண்ணி கொடுக்கணும் இப்படி அவனை காப்பாற்றணும் என கூடியதான எண்ணத்துல இருக்கிறவா அப்படிப்பட்டதான அம்பாளுடைய ஒரு ஆனந்தத்தையும் அவங்களுடைய சௌந்தரியத்தையும் எடுத்து சொல்லணும் இதுதான் உபாசனைன்னு பேசும் உபாசனைன்னு சொன்னா அந்த தத்துவமானது எப்பொழுதும் நம்ம மனசுலயே இருக்கணும் கொஞ்சம் அந்த நழுவி போயிடுது ஏன்னா லௌகிகமான வாசனைகள் நமக்கு வந்துடும் அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கோம் அது போயிடுதுன்னா அப்புறம் மறுபடியும் இங்க கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் கூடிய மட்டும்பாடைய எண்ணமே நமக்கு இருக்கணும் அதற்காக தம்பந்தியான விஷயங்களை சேர்த்து நம்ம சொல்ற அதுல இந்த என்ன சொல்ற அம்பாளுடைய ஒரு சௌந்தர்யத்தை சொல்ற அழக சொல்ற இந்த அழகுங்கறத சொல்ல முடியுமா முதல்ல முடியாது யாராலையும் முடியாது ஏன் அம்பாளுடைய சுரூபம் மகாலாவண்ய தேவதாவண்ய தேவதி தேவதின்னா இருப்பிடம் உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா அழகும் இருக்கிடும் அது எப்படி வாயால சொல்ல முடியும் சாதாரணமாக அழகுன்னு என்னதுன்னு வாயால சொல்ல முடியாது அத மனசால பார்த்து வைக்கணும் அழகா இருக்கணும் ஒருத்தர அழகா இருக்குதுன்னு சொன்னா இன்னொத்தா இல்லைங்கிற ரொம்ப அழகுன்னு யார சொன்னாலும் இப்படி குற காட்டான்னு கேக்குற ஒரு சர்வம் நான் என்ன பண்றது யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா அளவாளுக்கு பிடிச்சதான ஒரு தத்துவம் அது ஆனா அம்பாட்டி அழகோ அதுக்கு அளவிட முடியாது அதான் மகான் போட்டா வாக்தேவதைகளை வாக்குக்கு அதிகாரமான தேவதைகளை என்ன சொல்லிவிட்டா இது வாயால சொல்ல முடியாதான தத்துவம் அதனால ரொம்ப பெருசு அப்படிட்ட அதோட மட்டும் இல்லை அம்பாளுடைய ஒவ்வொரு அவயவத்தையும் எடுத்தது உலகத்துல வேற யாருக்காவது இருக்கா அப்படின்னு பண்ணி பார்த்தா எங்கேயும் கிடைக்கல இன்னும் சாதிசியம் அது போன்றதான மகவா கட்டை வேலைக்காவது இருக்கான்னு தேடி பார்த்தா எங்கேயும் கிடைக்கலையா அனாகலித்தமாக இன்னும் அது போல ஒரு பிரசுதமான பதார்த்தம் வேற எங்கேயும் இல்லை அப்படி அம்பாளுடைய ஒவ்வொரு அவயவத்தினுடைய சாதிசியமே கிடைக்கலன்னா எல்லா அவயவங்களும் சேர்ந்து இருக்கக்கூடியதான் அந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்துக்கு சாதுரசியம் பார்க்க முடியுமா முடியாது வேதங்கள் என்ன சொல்றது அந்த பிரம்மத்துக்கு பிரதிம அந்த பிரம்மத்துக்கு ஈக்குவலண்டா ஒண்ணும் கிடையாது அது மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கு ஒன்னும் கிடையாது அப்ப இல்லையில என்னதான் சொல்ல முடியும் சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு கேட்டேன்ன அதுக்கு அதுதான் நிகர் வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இது ஒரு வழி அனண்மையல்கார ராமராவண யுத்தம் எப்படி நடந்தது ராமராவண யுத்தம் மாதிரி தான் வேற வேலை பார்க்க முடியாது யுத்தம் எல்லாம் நடந்தாச்சு ராமராவண யுத்தம் கடைசியில அன்மார் வந்து ராமனுக்கிட்ட நமஸ்காரம் பண்றாரா நமஸ்காரம் பண்ணி கேட்டண்டர் என்ன போய் இன்னொரு இடத்துல சொல்லிட்டு நான் அங்கே பண்ணிட்டு இருந்தேன் ஊர்ல இருக்கிறவாள் சொல்றேன் சார் ராமநாயசம் ரொம்ப நல்லா இருக்கேன் ராமநாதன் ரொம்ப நன்னா இருக்கேன்னு நம்ம ஒரே ஒரு கிளாஸ் ஆனோம் அவள் சொல்றேன் அன்னைக்குதான் நன்னா இருந்ததுங்கிறோம் இது வயசு அப்ப மீதி நாள் நல்லா இல்லையா ஏதோ ஒரு நாள் அன்னைக்குதான் ரொம்ப நன்னா இருந்தது இப்படி சாதாரணமா சொல்லிக்கிறா இல்லையா அப்படி அருமா அரு பார்த்தேன் ராமராவனு தான் அவள அழகா இருக்குனால எல்லோரும் சொல்றாடே நான் பார்க்கலையே என்ன இப்ப என்ன பண்ண சொல்ற இன்னொரு தரம் ராவணனோட யுத்தம் பண்ண சொன்னேன் ராவணன் போயிட்டானே என்ன நான் எப்படி யுத்தம் பண்ண முடியும் பண்ண முடியாது நான் பார்க்கணுமே என்ன பண்றது ஆனால் வரமும் கேட்டார் கொடுத்து தானே என்ன சொல்றார் கவலைப்படாது அடுத்த பிரிவில நீ அர்ஜுனனுடைய தேருக்கு மேலே உட்கார்ந்துட்டு அப்ப அந்த அர்ஜுனன் யுத்தம் பண்ணுவான் அவரும் என்னுடைய அம்சம் தான் யார் அவர் யுத்தம் பண்றத நீ பார்க்கலாம் அப்படின்னாரு சரி போனா போறது அப்படின்னு உங்கட்ட ஆனா அவர் நஜமாக ராவன் மாதிரி விண்ணவருடைய பரிபூர்ணமான அம்சம் இல்லை நரநாராயணாரா இருந்தா அதில் ஒரு பார்த்து தான் நரன் ஆனாலும் அதுக்கு நிகர வேற ஒண்ணும் சொல்ல முடியாது அப்படின்னு ராம யுத்தம் ராம ராவண யோர் இவா சொல்ல முடியாது அதே போல அம்பாடி அழகு வேற யாராலும் சொல்ல முடியுமா முடியாது இப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கு மனசுக்கும் எட்டாது வேதங்கள்லாம் அந்த ஸ்வரூபத்தை வாக்க மனசும் எட்டாது மனதால் நினைத்து பார்க்க முடியாது புலன்களால் அறிய முடியாது அப்படின்னு சொல்றது அப்ப இப்படியே சொல்லிட்டு இருந்தாலும் என்னமா முடியும் வழி வேண்டாமா அதுக்கு ஆச்சாரியால் என்ன பண்ணிட்டு இருக்கார் வேற வழிவதி கண்யே துளையிலும் அந்த ஹிமாஸ் பாரதத்துக்கு குழந்தையா பிறந்த இந்த சௌந்தர்யம் அழகுன்னு இருக்க பாத்தீடா அது எப்ப அது ஸ்ரீதளமாரதான் இருக்கும் வெயில போயிட்டு வாங்க எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி மத்தியானம் வெயில்ல போயிட்டதுன்னா மேத்து பொட்டி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயி சிவப்பாவி இருக்கிற அழகெல்லாம் அப்ப என்ன அது சீத்தளமா இயேசும் இல்லையே உட்கார்ந்துட்டு இப்படி ஆகையா அப்படி இருந்தது தான் அவர் ஆழக நல்லா தெரியும் அதே மாதிரி அம்மா எங்கே பிறந்திருக்கா தோதி கண்யே ஹிமஸ்பரதத்துல பிறந்திருக்காய் ஆகையால் அது ஒன்னும் உடம்புல அந்த வேத்து கொட்டி அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகலை எப்பொழுதும் சௌக்கியமா அது மட்டும் இல்லாமல் ஹிமோஸ்பர்வதத்துக்கு பெண்ணுன்னு சொன்னதுனால உலகத்துல எல்லாத்த விட பெரியதான பதார்த்தம் ஹிமோத் பர்வதம் மகத்தான குடும்பத்துல பிறந்தவள் ஆகையால் மகத்தான தத்தம் சாபாவிகமாகல எப்பொழுதுமே சௌக்கியமா சுவாபாவிகமா அந்த பெருந்தன்மை இருக்கு அதுக்கு சமானமாக இருக்கு என்று பார்க்கறதுக்கு வேற யாரோட ஒப்பிடலாமா அப்படின்னு பார்த்தா முடியல கவிந்திரா கல்வந்தே கதமபி விரிஞ்சு பிரபுதையா விரிஞ்சி பிரம்மதேவர் அங்கிருந்து ஆரம்பிச்ச கவீந்திர இந்த கவிங்கிற சத்தம் நம்ம பார்க்கணும் கவி கிராந்ததர் முக்காலத்தையும் அறிந்தவருக்கு கவி என்று பெயர் கவிகளுக்குள்ள முதல் கவியானவர் ஆதி கவி வால்மீகி அவருக்கு பிரமதேவர் அனுகிரகம் பண்ணியிருக்க நதேவாக அருதம் பவிஷதி உருடைய வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது அவருக்கு ராமன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ராமாயணத்தை எழுஞ்சிட்டார் அவர் பிறகு ராமன் எல்லாம் வந்த பிறகு லவக்கசாலக்க சொல்லி கொடுத்தார் அந்த லவக்கு சாலை தான் அத அரங்கேற்றம் பண்ணினேன் எங்க ராமனுக்கு முன்னாலேயே அது பார்க்கணும் அந்த ராமாயணத்துடைய கௌரவம் அந்த ராமனுக்கு முன்னாலேயே ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணின அந்த ராமன் என்ன பண்ணினார் தெரியுமோ நான் கேக்கிற அந்த திவ்யமான சரித்திரத்தை கேட்கற கண்ணால ஜலத்தை கொட்டிட்டு தான் சிம்மாசனத்துல இறங்கி வந்து அந்த கடவுளைய காலடியில் உட்கார்ந்து இருக்கான் சக்கரவர்த்தி திருமகன் என்ன சுவாமி மகானுதா எனக்குன்னா மனசு நிம்மதியை கொடுக்கறது ராமாயணம் ராமனுக்கு அது அதிருஷ்ட ஜாத்தகம் ராமன் தான் அப்படின்னு என்ன ஆயிடுத்து ராஜ்ஜம் போச்சு ராஜா பிரம்சஹா வரே வாசகா ராஜ்ஜந்தான் இல்லையா இருக்கிறப்படாத காட்டுக்கு போட்ட ஊர்ல இருக்கிறவள என்ன நினைப்ப தகாத தப்பு பண்ணினா ராகையால் தான் அரசன் அனுப்பி விட்டார் நினைக்க மாட்டாளா ஊர்ல இருக்கிறவளக்கு என்ன சார் தெரியும் வாய் இருக்கு நம்மவும் பேசுவான் என்ன தப்பு பண்ணினாரோ காட்டு ஏதோ ஒரு ஆத்துக்காரி மனசுக்கு ஏதாவது கவலையாரதா எடுத்து சொல்லலாமோ இல்லையா அப்படின்னு அவடு போயிட்டால அதுக்கு மேல என்ன நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தருந்தார் அவரையும் சொல்லப்பட்டாரியா திஜோஹ நம்ம ஜாதகத்துல எந்த கடகத்துலகராஜ புனர் நட்சத்திரம்ேர்ந்து மனுஷன் அழுத்திருந்தான் எல்லாம் உச்சமா இருக்கு எல்லாம் அழுத்திருக்கு நான் என்ன பண்றது ஒண்ணு புரியலையே அம்மா லட்சுமி அபி பாவகம் ஒருவேளை அக்னி பகவானே நமக்கு வந்தா அவரையும் யாராவது போச்சுக்கி விடுவார் சுவாமி அப்படின்னு கேட்டா அப்படிப்பட்டதான அந்த ராமனுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது இந்த ராமாயணம் காவிய காரணம் என்ன தெரியுமோன்னா அதுல இருக்கக்கூடியதான தத்துவம் அங்க இருக்கக்கூடியதான பரபிரம்ம தத்துவம் அந்த ராமனை பிரம்மமாக ஆற்றலி அந்த ராமன் துர்கை என்ன உபாசனம் பண்ணினார் அதனால அவருக்கு அவ்வளவு விசேஷமான பலம் வந்ததுங்கிறது ராமாயணத்துல அப்படி அந்த அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கு அந்த தத்துவத்தை அம்பாளுடைய அதனால தான் ராமாயணம் கேட்டா சகல கட்சேமும் ஏற்படும் மனுஷ கவலை எல்லாம் போறது காரணம் ராமாயணம்னு அங்க இருக்கக்கூடியதான அம்பாளுடைய தத்துவம் அந்த தத்துவத்தை எடுத்து சொல்லணும்னு பாக்குற யாராலையும் முடியலையே கண்யே துலையிடும் கதமபி பிரிஞ்சு பிரபுதயா பிரிஞ்சு பிரபுதயா பிரம்மதேவரை முதல் கொண்டு என்ன முதல் காவியம் எது தெரியுமோ நான் வேதங்கள் முதல் கவி யாரு தெரியுமோ நான் பரமாத்மா அப்படின்னு கவின்னு யார சொல்லி தெரியுமோ நான் வேதம் தான் அங்கிருந்து வந்ததா வேதம் தான் முதல் காவியம் கடோபரிஷத்துல காவியமாக சொல்லணும்னு வந்தார் கடோபரிஷம் முழுக்க வேதாந்தமா பார்க்கக்கூடாது அது ஒரு காவியமா பார்க்கணும் அழகா இருக்கும் ரசமா இருக்கும் நவரசங்களும் அதுல இருக்கு சுங்காரம் வீரம் பீபத்தம் பயானகன் அத்தான ரசங்களும் கடவுபரிஷத்துல இருக்கு அப்படி ஒரு ஒரு கண்ணோட்டத்துல பாக்கணும் வேதம் முழுக்க காவியம்தான் அப்படிப்பட்டதான காவியத்தை கவி இருக்காரே அந்த கவியும் பார்த்தாரா அம்பாளுடைய திவ்யமான ஒரு அழகை சொல்ல முடியுமா அப்படின்னு பாக்கிறாங்க பாக்குறாங்க என்ன முழுமையா சொல்ல முடியாது வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவதான தத்துவம் மனசுக்கு எட்டாவதான தத்துவம் எப்படி புரிஞ்சுன்னு நம்ம சொல்றது ஞாபகம் நம்ம எதை பேசுறோமோ அதை விட பத்து மடங்கு உள்ள இருக்கணும் உள்ள தரக்குறதுதான் வெளியில வரும் எல்லாவற்றையும் உங்களால் சொல்ல முடியாது ஏன்னார் வார்த்தை இல்லை சரஸ்வதி மாதாவை கூப்பிட்டாராம் பிரம்மதேவன் என்ன பண்றதுன்னார் கொஞ்சம் சக்கரை கொடுத்தார் எப்படி இருக்குன்னு சிரிப்பா இருக்குன்னு அம்பால என்ன சொல்லுவா கரும்பு ஜூஸை கொடுத்தாராம் எப்படி இருக்கு சிரிப்பா இருக்குன்னு வெள்ளத்தை கொடுத்தார் இப்ப எப்படி இருக்குன்னு சிரிப்பா இருக்குன்னு என்ன நான் என்ன சாப்பிட்டது திரும்பி கொடுக்க முடியாது அதே மாதிரி பொருளை திரும்பி கொடுக்க நீங்க ஆனா சோதிச்சு பாருங்க என்னால சொல்ல முடியாது மதுரரசா சரஸ்வதியாபி ஆக்யாதும் சக்கியம் கரும்பு சாறு பால் தேனு சக்கரை இவனுடைய சுவைகளுடைய ஒரு வேற்றுமையை யாராலையும் சொல்ல முடியாது எல்லாம் திதிப்பு தான் ஆனா இந்த திதிப்பு வேற அந்த திதிப்பு வேற ஏன் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கோம் உள்ளூரை நாம் அனுபவித்த போதிலும் அனுபவித்த பதார்த்த வாயாள எடுத்து சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் நீங்க அனுபவிக்கிறாள் என்னது என்று நன்னா புரிஞ்சுக்கிறாள் அது எடுத்து சொல்ல முடியுமா வயசு வழியின்னு டாக்டர் கிட்ட போனேன் சார் டாக்டர் கேள்வி கேட்கிறார் பின்னால குத்துறா மாதிரி வயச வலியா உலகையால அடிக்கிற போல வயசு வலியா திரீல் அனுபவிக்கலாம் போல இருக்கேன் முடியுமா ஆனா அவருக்கு கேக்கிறது தப்போ கரெக்டா தான் இருக்கு நிறைய விஷயங்கள் நீங்க அனுபவிக்கலாம் அனுபவிக்கிற விதாசங்களை எல்லாவற்றையும் எடுத்து சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பொழுது அம்பகாட்டிய சுரூபத்தை அனுபவிக்க முடியும் அந்த அழகு இன்னது என்று நினைக்கவே முடியாது அது எப்படி வாயால் சொல்ல முடியும் பார்த்து சுமைத்து அனுபவித்ததான பதார்த்தங்களையே சொல்வது கஷ்டமா இருக்கு இங்க இருக்கக்கூடியதான மகாலாவணிய தேவதை அழகுக்கு இருப்பிடும் அதை எடுத்து எப்படி சொன்னது ஆகையால் கவிஞராலே வேதத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருக்கவத்துக்கு கல்ப வருட்சம்னு பேரு ருகுவேத நீங்க எதையாவதும் அதனால சாதிக்கிறார் ருக்வேதத்தினால சாதிக்க முடியாத காரியம் கிடையாது அது கொண்டும் பண்ண வேண்டாம் நீங்க பாராயணம் பண்ணினா போறோம் அத்தனை ஸ்வரூபமும் அதுல இருக்க பண்றது இல்லையே வெறும் காயத்ரி பண்ணினா போறோங்க இது இல்ல விடுங்க அத்தனையோ அடையலாம் மனுஷன் இருந்த போதிலும் அந்த ருக்வேதத்துலேயும் அந்த தத்துவத்தை எடுத்து சொல்ல முடியல சர்வதா சர்வ காலமும் நான்கு வேதங்களையும் நான்கு முக்கங்கள்னால ஒதிக்கொண்டே இருக்கிறார் பிரம்மதேவர் அவரும் பாக்குறாராம் இந்த ஸ்வரூபத்தை எடுத்து சொல்ல முடியுமா முடியல சரஸ்வதி மாதாவால சொல்ல முடியுமா முடியல ஏன் இன்னைக்கும் சரஸ்வதி மாதா அம்பாடகிச்சு எனக்கு வந்ததான இன்னும் எவ்வளவோ அறிய வேண்டியதாக இருக்க அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி சொல்ல முடியும் அம்பாளுடைய சொல்ல முடியலையே கடைசியில வாக்தேவதைகளை அம்பாள் சொன்னானா என்னுடைய பேரை நீங்க சொல்லுங்க நாமாக்களையே இப்பொழுதும் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க ஆகால் என்னுடைய புகழை பரப்பதற்காகவே உங்களை நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க வாஸ்தேவதா ஸ்வரூபமா இருக்க வாக்கு அதிதேவத்தை அம்பாளுடைய ஒரு வார்த்தையில சொல்ல முடியலையே அவ அழக சொல்லும் பொழுது அம்பாடை எப்படி குதிச்சாலும் அங்கிருந்து ஆரம்பிச்சா சிரத்துல இருந்து பாதம் வரைக்கும் வர்ணிச்சா ஏன் சிதக் தேவ கார்த்திகை சமுத்தியதா அப்படின்னு சிதகனி குண்டத்துல இருந்து உண்டானா முதல்ல அக்னிகுண்டத்துல இருந்து உண்டாரப்ப எது சார் முதல்ல தெரியும் தலைதானே தெரியும் ஆகையால் தலையில இருந்து கடைசி வரைக்கும் கால் வரைக்கும் அப்படி வர்ணிச்சா நியாயமா எப்படி பாதாதி கேசார்த்தம் தானே வர்ணிக்கணும் சிஷியானா பாதே அதிகார பாதம் வரைக்கும் தான் பாக்கணும் ஆனா என்ன சுவாமியாச்சுனர் தலையில இருந்து சொல்ல ஆரம்பிச்சா ஏன்னா குருஸ்தானம் தலை அங்கிருந்து ஆரம்பிச்சு எப்படி எத்தனையோ அர்த்தங்கள் இருக்குன்னு வச்சுக்கல ஏன் சொல்ல வந்தேன்னா அப்படி அம்பா அட்டி ஒரு திருவுருவத்தை வர்ணிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்ட எத்தனையோ ஒரு முப்பது நாற்பது சொல்ல வேண்டியதா போயிடுத ஒரு நாமக்கலால சொல்ல முடியல கடைசில என்ன ஆயிடுதுன்னு சில பதார்த்தங்களை தொடங்கினார் ஹம்சவதி முக்கிய ஜக்திதவன்மைதா அப்படி இல்ல சிலதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கே தவிர தனியா முழு அழக தனியா வர்ணிக்க முடியலை அப்படி இருந்த அவ முயற்சி பண்ணி பண்ணி வீடா முடியலேன்னு என்ன சின்ன அடையணும் பார்க்கணும் என கூடியதான ஔக்கியத்தல் மனசுல அந்த பரபரப்பு போகல அம்பாளை பார்க்கணும் அந்த ஒரு திவ்யமான ஒரு மங்களஸ்வரூபத்தை நான் பார்க்கணும் அதனால கட்சேபத்தை அழையணும் என்று நினைத்து அமரலனாக அமரலனாக தேவஸ்திரீகள்ல மனுஷியாளிகள் இருக்க தேவஸ்திரீகள் இந்த தேவஸ்திரீகள்னு சொன்னா என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவளே அழகுக்கு போனவன் சாதாரணமாக மனுஷியாளுக்குள்ளேயே ஸ்திரீகளுக்கு அழகுன்னு சொன்னது வழக்கம் அப்புறம் அழகு இல்லையா சொல்லப்படாது பொருள்க அழகுங்கறத கேர் பண்ணல அவ்வளவு சாதாரணமா பெண்கள்னா அழகு அப்படின்னு சொல்வா ஆனா இந்த லோக்கத்துல இருக்கிற பெண்களை விட கந்தர்வ லோக்கத்துல இருக்கிறவள் தான் அழகு அப்படின்னு சொல்றது வழக்கம் அதை விட தேவதாஸ்திரிகள் எப்பொழுதுமே சதாசோ டசர்ஷி எப்பொழுதும் பதினாறு வயசுலயே இருப்பாளாம் அவளுக்கு வந்து கழுத்தரமோ வயதானிலையே கிடையாது சின்ன குழந்தையா இருப்பா அதுக்கப்புறம் பதினாறு வயசு அதோட சரி அதுக்கப்புறம் உடம்புல மாறுதல் வயசுல எல்லோருமே அழகாக ஆனா அதுக்கு மேல வர வர கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு தளர்ந்து போய்டும் அது அப்படி இல்லை அவளுக்கு எப்பொழுதுமே பதினாறு வயசுலயா இருக்கான் அதனால தான் அவளுக்கு திரிஜசால்னு பேரு மூன்றே நிலைகள் தான் எது பால்யம் சின்ன குழந்தையா இருக்கிற நிலை அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததான ஒரு நிலை அடுத்ததாக கவுமாரஸ் அதுக்கப்புறம் எவ்வனம் அதோட சரி எவ்வனமானவரும் வார்த்தக்கியம் ஈந்த படிப்பதான நிலைகள்லாம் மனுஷாட கொண்டே தவர் அவடை கிடையாது அதனால திரிதசான்னு பேர் மூணே தசையுடையவர் தேவதைகள் அப்படி அந்த தேவதைகளுக்குள்ள தேவதாஸ்திரிகள் அவளே ரொம்ப அழகானவா அவளே என்ன பண்ணிட்டு இருக்கு அதோட மட்டும் இல்லை நாம் பார்க்கும் பொழுது நாம் கண்ணை கொட்டின்னு கண்ணை கொட்டாமல் இருக்க முடியாது ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு அப்படியே கண்ணை கொட்டணும் தேவதாஸ்திரிகளை கதுக்குல்ல கண்ணை கொட்டுறது இல்லை அப்படி கண்ணை கொட்டாமலேயே இருந்த போதுதான் அம்பாவை அது தீரலை இன்னும் பார்க்கணும் இன்னும் பார்க்கணும்னு ஒரு வியக்தியே விடாம நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த வியக்திக்கு ஒரு மாதிரி ஆயிடும் அடிக்க வந்துடு பார்க்கனும் போல இருக்க என்ன பண்றது அம்பாள நம்ம உருமி பார்த்துட்டே அதுதான் நல்லா இருக்குமா இருக்காரு என்ன பண்றது ஆனா அந்த ஸ்வரூபத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்க எவ்வளவு பார்த்தாலும் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அதான் பார்க்கணும் அது பார்த்தா ஒரு மாதிரி இல்லை பார்க்கும்போது பக்தி பாவத்தோட பார்க்கிற அந்த அம்பாவுடைய ஒரு திருவுருவத்தை பார்க்கறதுனால் மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது ஆனந்தம் ஏற்படுறது மனசுல ஒரு பூஜ்யமான ஒரு எண்ணமானது ஏற்படுறது மற்ற எண்ணங்கள் ஏற்படல அப்படி இருக்கும் பொழுது அந்த சுரூபத்தை பார்க்கணும் என்று கருதுகிறார்கள் பார்க்க முடியல என்ன பண்றது வேற வழி இல்லையே பார்க்காமல் இருப்போமா அதுவும் முடியலையே என்னதான் பண்றது என்ன அம்பாளை பார்த்துக் கொண்டே இருக்கணும் என கூடியதானால் பார்த்துத்தான் ஆகணும் என கூடியதான ஒரு எண்ணத்தினால் என்ன பண்ற அமரலாகி மனசா தபோபிகி துஷ்பிராபம் அபி கிரிஜ சாயுஜ பதவீன் அம்பாளை விடாம பார்க்கிறதுன்னு என்னதான் பண்ண முடியும் எப்படித்தான் இருக்க முடியும் பரமேஸ்வர் தான் நம்ம ஆயிட்டோம்னு வச்சோங்களேன் அப்ப என்ன பரமேஸ்வரர் தான் நாம ஆகணும் அப்பதான் பார்த்துக்கொண்டே இருக்கலாம் வேற யாரா இருந்தாலும் பார்க்க முடியாது எனக்கு கொஞ்ச நேரம் அனுபவம் உள்ள போய்டுவே பரமேஸ்வரன் தான் இப்பவும் இருந்துட்டே இருக்கலாம் பார்த்துக்கொண்டே இருக்கலாம் அந்த கிரிஷனாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனோட சாயிஜ நிலையை அடையணும் ஒன்றாக போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க எப்படி பரமேஸ்வரனோட ஒண்ணா ஆக முடியும் பரமேஸ்வரனோட ஐக்கியம் எப்படி ஆக முடியும் தபோ பிரம்மே தேவதாஸ்திரா மனசா தபோதி சாதாரணமான தபஸனால கூட அடைய முடியாததான அந்த பரமேஸ்வர ஐக்கியத்தை அடையறதுக்காக தபஸ் பண்ணி வேற என்னதான் சொல்லு ஆயால் பரமேஸ்வரனால ஒத்தனால மட்டும்தான் பண்ண முடியும்பத்தை பார்க்க முடியும் தான் நீங்க பூஜை சிவோகம் எந்த தேவதை உபாதிக்கிறோத்தை வரவழைத்து அதனால்தான் சாதாரணமாக நம்ம சொல்லும் பொழுது ருத்ரன் சொல்லும் பொழுது ரௌதிரிகரனை பண்றாடா இல்லையா பஞ்ச ரௌதிரங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் பண்ணிட்டு தானே பண்றாங்க அதே விதமாகத்தான் அம்பாள தியானம் பண்ணும் பொழுது பரமேஸ்வரமாக ஆயும் அப்படித்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ரகசியத்தையும் இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க இப்படி அமரலாந்தி மனசா தபோ சாயுத்த பதவியும் சௌந்தரியம் இது பார்க்கணும் அம்பாளுடைய சௌந்தரியங்கிறார் ஆச்சாரியர் ஏ அம்பாளே சௌந்தரஸ்வரூபம் சுந்தரஸ்வரூபம் இருந்தாலும் அந்த ஒரிஜினல் சௌந்தரியம் யாராலையும் பார்க்க முடியாது சொல்ல முடியாது மனசுக்கும் வாக்குக்கும் கெட்டாதான் ஒரு ஸ்வரூபம் அந்த அம்பாளர் உங்களுடைய உபாசனைக்கு இணங்கி ஒரு ஸ்வரூபத்தை அப்படின்னு ஒரு ஊரத்தை எடுத்துட்டு இருக்காங்க யாம வச்சுருந்தோம் தேவதைகள்னு தெ இருக்கா சார் அப்படின்னு கேக்காது இருக்கதோட்டா இங்க உங்க புண்ணியம் பண்ணாத போனா அம்பாளுடைய கேட்க முடியுமா முதல் ஸ்லோகத்திலேயே நான் சொன்னேன் இத கேட்கணுமே என கதம் அகத புண்ணிய பிரபலதி அது புண்ணியம் பண்ணியிருக்கோம் எந்த ஜென்மாவதியோ பண்ணிருக்கோம் அது வளரணுங்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு ஆகையால் அந்த அப்பாவுடைய ஸ்வரூபம் உபாசனையினால இவனுக்கு என்ன ஆறு அந்த ஸ்வரூபம் காணப்படுகிறது அந்த ஸ்வரூபமானது அழகான ஸ்வரூபம் அந்த அழகு தானா எழுத்துன்னு இருக்க அப்படி சுவதீயம் சௌந்தரியம் துயின இது கண்யே துலகிதும் அதை இது போல வேற எங்கயாவது இருக்கா இருக்கா என்று பார்க்க முடியாமல் அது வாயால சொல்ல முடியாமல் எடுத்து ஓத முடியாமல் கவிங்கிற கல்பந்தே நாரதர் என்ன சுங்கு என்ன தேவர் ஷிகண சங்காத துயமான ஆத்மவை பவா தேவதைகள் என்ன ரிஷிகள் என்ன தேவர்ஷிகள் என்ன அப்படி தேவதைகள்லாம் அம்பால சோதனை பண்ணணும்னு பாக்குறாளா முடியல ரிஷிகள்லாம் பார்க்கணுங்கிற முடியல தேவதைகளா இருந்து ரிஷிகளான யாரு நாரதர் இப்படிப்பட்டதான் அவளும் அம்பாட்டிய சுரூபத்தை சொல்லணும்னு தனியா ஒத்தரா சொல்ல முடியல நம்ம என்ன பண்ணுவோம் குரூப்பா செஞ்சு நாலு பேர் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் சொல்லணும் நான் கொஞ்சம் சொல்றேன் அப்படின்னு நினைச்சு பாக்குறாடா அவளால முடியலையா தேவர் ஆத்ம வைபவா அப்பாட்டிய வைபவத்து அத்தனை பேர் சொல்ற சுவாமி நாமத்தான் சொல்லலையே பாய வெட்டு சொல்ல வேண்டாமா சம்பாண்டிய மந்திரத்தை சொல்ல வேண்டாமா சர்வதா சர்வகாவும் சதேக திட்டமா இருக்க வேண்டாமா அப்படி இருந்தாதான் இந்த மிரவியானது கடை மிரவியாகும் மறுபடியும் மறுபடியும் எங்கேயோ பிறந்து என்னமோ அவசரப்படப்படாது ஆய கவீந்திர கல்பந்து கதமபி தெரிஞ்சே பிரபிரையா ஏதாலோ கவுத்தம் எதை பார்க்கணும் என கூட விடாததான ஒரு எண்ணத்தினா எத்தனை தரம் பார்த்தாலும் எவ்வளவு அனுபவிச்சாலும் மறுபடியும் மறுபடியும் பார்க்கணும் பார்க்கணும் என்பதானது மனசானது கண்ணை எடுக்க முடியலேங்கிறார் அப்பால பார்த்த பிறகு அந்த ஸ்வரூபத்துல நம்ம கண்ணை கண்ணை பறிக்கிறது மறுபடியும் மனச கவருது அப்படி இருக்கும் பொழுது அமரலாக அவளாலே தேவதைகள் தேவதைகளா இருந்த போதிலும் என்ன மையின்றா மறுபடியும் பரமேஸ்வரனை போச்சு தபஸ் பண்ணிட்டு இருக்கா நானும் பரமேஸ்வர பாவத்தை அடையணும்னு என்று தபஸ் பண்ணி கொண்டிருக்க அதனால கிரிஷ சாஹித் பதவியும் அம்பால தியானம் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கிறது சிவ ஜான பிரதாயினே ஒரு நாளைக்கு பார்ப்போம் அம்பாளுடைய தியானம் பண்ணினா நமக்கு என்னென்ன கிடைக்கும் வரிசையா அம்பாள் எங்க இருக்கா எத்தனை இடங்கள்ல இருக்கா இவைகள்லாம் தனித்தனியா சொல்ல போற இந்த அம்பாலை பத்தி இந்த சௌந்தர்ல சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தேவதைகள் என்ன பண்ணினா தானே பரமேஸ்வரர் தான் ஆகணும்னு தவறு இது நல்லா இருக்கு இதனால என்ன தெரிஞ்சு போயிடுது அம்பாளுடைய ஸ்வரூபத்தை பார்க்க அதை உபாசிக்க தகுந்தவரா இருக்கிறவர் யார பரமேஸ்வரனா ஆனவர் தான் முடியுமே தவிர சிவோகம் பாவனை இருக்கிற வாழால்தான் முடியும் சொல்றது இந்த சரீரத்துக்குள்ள ரெண்டு பட்சிகளை இருக்கான்னு சொல்றது ரெண்டு பட்சிகள் உங்க சரீரத்துக்குள்ள இருக்கு ஒரு பட்சி மேல் கடையிலும் கீழே கடைக்கும் ஓடிண்டே இருக்கு ஒவ்வொரு காயும் கொத்திண்டு இருக்கு அது புளிப்பா இருந்ததுன்னா தூப்பி விடுறது திணிப்பா சிலது தோற்கறது என்ன பண்றது சிலது அது முக்குக்கு அதனுடைய மூக்குக்குதான் வலியை கொடுக்கறது இப்படி எல்லாம் அவச அந்த பட்சி இருக்கான் இன்னொரு பட்சி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் சாட்சி தேதா கேவலோ நிற்குணா இந்த ஜீவன் எத்தனை நாள் இப்படி அழைய அவசப்பட போறானா அவதிப்பட போறானா என்னைக்கு என்ன பார்க்கப்படாதா அப்படின்னு நினைச்சிருக்கேன் இன்னொரு பட்சி அப்படி இருக்கும் பொழுது என்னைக்கோ ஒரு நாள் ஆசானுடைய அனுகிரகமும் தெரியல இந்த பட்சி அவரை பார்த்துதான் துஷ்டம் ஏதா தேவியமானா அவர் தான் பரமாத்மாங்கிற பட்சியே அவருங்க ஹயத்துல தானே இருக்காரு ஈஸ்வர சர்வபூதான திருப்பி பார்த்தேன்னா எல்லாமும் முடிஞ்சு போயிடுது கதை சதுதனுடைய பிரயோஜனம் வந்தாச்சுள்ள உள்ளுக்குள்ள சம்பிரகாசமான ஒரு ஸ்வரூபம் பார்த்தாச்சு தாங்கள் ஒண்ணு சிரமமே இல்ல அப்படி பார்த்தாச்சு அப்படிங்கிறது வேதம் அதுதான் இங்க சொல்றார் இந்த ஸ்லோகமானது நமக்கு நம்மளுடைய அழக சொல்லி இருக்கு இத பாராயணம் பண்ணினான்னு நம்ம அழகா ஆயிடுவோமே அப்படின்னு நினைக்கல ரொம்ப பேரு இந்த அழகுன்னு நமக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்களா அது டெம்பரரி அது ஒரு பலமா சொல்லி பிரச்சோனம் இல்லை ஏன் நமக்கு நன்னா தெரியுது இன்னைக்கு அழகா இருக்குன்னா அடுத்த நாள் போயிட்டு தானே அடுத்த நாள் வேண்டாம் அடுத்த நிமிஷம் இன்கம் டாக்ஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்துட்டு சார் நொகம் ஒரு மாதிரி ஆயிடுதுன்னா என்ன பணம் இருந்தா என்ன போனா என்ன அந்த விவகாரம் வெளியில வந்திருக்கு அப்படின்னா இவனுடைய சொல்ல முடிய அழகு நல்லா இல்ல சார் அப்ப அழகுங்கிறது ஒரு சுவாவம் இல்ல அப்ப இந்த ஸ்லோகத்துக்கு என்ன விசேஷம் இந்த ஸ்லோகத்தை யாரும் அனுசந்தான அவளுக்கு கவித்துவம் வரும் கவித்துவம்னு என்ன அர்த்தம் எதையும் சொல்லக்கூடியதான தன்மை யானே தான் வயமுள்ளவாமா நாம எந்த சொற்களை உபயோகிக்கிறோமோ அதே சொற்களை தான் கவியும் உபயோகப்படுத்தணும் அவனுக்கு என்ன தனி லாங்குவேஜா இருக்கோட சேர்க்கிறார்த்த தாக்கிறது சார் அந்த பேச்சுலையே எல்லாரும் சொல்றதான் சொல்றார் புதுசாக சொல்றார் இல்ல இதில் கவர்றது நம்ம மனசுல போய் உட்கார்றது அந்த தத்துவம் அப்படின்னா இருக்கணும் அந்த தத்துவம் இப்படியே இந்த ஸ்லோகத்தை சந்தோஷமா இருக்கணும் நிறைவுபடணும் சொல்லும்பொழுது ஹிதமா இருக்கணும் சத்தியம் புரும் புரு சத்தியம் அப்ரிய இனிமையாக பேசணும் உண்மையாக பேசணும் அந்த பேசும்பொழுது ஒரு மெசேஜ் இருக்கணும் நானும் பேசினேனே பேசப்படாது நாம என்ன பண்ணணும் ஒரு மணி நேரம் கேட்டோமே என்ன பண்ணணும் நாளைக்கு காயத்திரி பண்ணுவோம் அம்பாளுடைய நாமாவை சொல்லுவோம் அப்படிங்கிற மனசுல உதிக்கணும் அதுதான் முக்கியம் அப்படிப்பட்டதான ஒரு அந்த சப்தத்துக்கு ஒரு பவர் இருக்கு பத்தீ அது எப்படி இந்த அனுகிரகத்தினால வரும் வாக்தேவுகளுடைய அனுகிரகம் இல்லாமல் நடக்காது அந்த அனுகிரகம் இந்த ஸ்லோகத்தினால வரும் ஆகையால் ருகுவேதத்துல பாவமான பஞ்ச சூப்பங்கள் இருக்கு பாவமா நம்பரம் பிரம்ம ஏ படர் தி மணி இந்த பாவமான சூப்பங்களை யாரு படிக்கிறாடோ அவளுக்கு இப்படி உழகுறா போல அவனுடைய வாக்குல வருமா ஐ கிரீவருடைய அனுகிரகம் கிடைக்கும் ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவே சத்திய தேவாணி ஜன்னு கண்ணா பிரபாவது அப்படின்னு அவளுடைய இந்த கங்கா பிரவாகம் போல அடுக்கடுக்க தானே அழகா வரும் சில பேர் இதுக்காக பிராக்டிஸ் பண்ணி சொல்லுவா அடுக்கு மொழியில பேசுவா அதுவே ரொம்ப கஷ்டம்தான் அது அனுகிரகம் இருக்கணும் இருந்தாலும் அந்த வார்த்தையானது தெய்வ சம்பந்தமாக இருக்கணும் அதை கேட்கிறதுனால உங்க மனசுல ஒரு சந்தோஷமும் நிறைவும் இருக்கணும் பக்தி பூரித்தமாக உங்களுக்கு புண்ணியம் ஏற்படணும் காதால கேட்டதுனால் நமக்கு அதனால ஒரு புண்ணியமும் சந்தோஷமும் க்ஷேமும் ஏற்படணும் அதுக்காகத்தான் வாக்கு உபயோகி அப்படி இல்லைன்னா இந்த வாக்க பேச வேண்டாம் இந்த வேண்டாம் சும்மா ஒரு நாலு டிராப் வச்சா போறோம் அம்பாளுக்கு அம்பாள் வந்து நீங்க எவ்வளவு கொடுக்குறேன்னு பாக்கல உங்க மனசுல எவ்வளவு பக்தி இருக்குன்னு பாக்கல உங்க சரீரத்தை மறக்கணும் உலகத்தை மறக்கணும் அம்பாடு மட்டும்தான் அப்படிப்பட்டதான் திவ்யமான ஒரு சுரூபம் எனக்கு தோணப்படாதா இப்பிரவையில ஒரு நாள் நான் பார்க்க வேண்டாமா உங்கட அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும் அப்படி தியானம் பண்ணினேனால் இந்த ஸ்லோகத்தை பண்ணிட்டு நிச்சயமாக நீங்க எதை பேசினாலும் இன்னத்து இருக்க மனசுக்கு சந்தோஷமாக அமையும் அதான் சௌந்தரியம் துகி நகிரி கண்மே துலையிடம் அழகுக்கு ஒவ்வா ஒருவரும் ஒவ்வாத அருமறைகள் பழகி சிவந்த பால அம்புதைத்தாள் பணிமதியின் குழவி திருவடி கொள்தையாமை கொம்பிருக்க இருவிற்று நின்ற நெஞ்சு இனிமேல் எனக்கு நின் குறையே அப்படின்னு அம்பாடை யார் தியானம் பண்றாங்களா அவளுக்கு என்ன குறை இருக்கு ஆனா எவ்வளவு தெரிஞ்சும் பண்றதில்லை தியானம் பண்றதில்லை நம்ம ஏதோ ராஜா தாஸ் சொல்றோம்னு சொல்றோமே தவிர வாக்கு சொல்ல அர்த்தம் தெரிஞ்ச அளவுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷம் பேர் பண்ண முடியாது அந்த நாம சொல்லும் பொழுது அது என்ன அர்த்தம் இருக்குன்னு நமக்கு புரியுதா போல ரொம்ப பெரிய நாமக்களுக்கு அர்த்தம் வேண்டாம் சின்ன சின்னவ நாமாக்கு துர்லபா துர்கமா துர்கா துக்காந்திரி சுகப்ரதூரா துராச்சார சமதிதா இதுக்கு அர்த்தம் தெரியாதான் கொடுக்க நிச்சயமா தெரியும் அப்படி நம்ம பார்த்தோமேனால் நிச்சயமாக பாண்டி அனுகிரகம் கிடைக்கும் அனுகிரகத்தை பெறுவதற்காக ஒரு அழகான ஸ்லோகம் பார்த்தோம் கவிந்திரா கல்பந்தே கதமபிச்சு பிரபுதயா யலோக உசிய அமரலனா சந்தி மனச தபோ ரிபா அப்படி கிரிச்சாஜ பதவீ